அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இன்பம் பெண்பான் துன்பம் உறுதல் இளன் இன்பத்தை விரும்ப துன்பத்தை அனுபவிப்பது இயற்கை என உணர்வான் அவன் துன்பத்தினால் வருத்தப்பட யாருக்கு துன்பம் இல்லைங்கிறத ரொம்ப அழகா சொல்ற துன்பத்தை சகஜந்தானேன்னு யார் ஏத்துக்கிறானோ அதே சமயம் இன்பத்தை யார் விரும்புறதில்லையோ அவனுக்கு ஒரு நாளும் துக்கம் இல்லை சுகத்தையும் விரும்புறதில்லைங்கிற அர்த்தம் இருக்குது சுகத்தை விரும்பாதவனுக்கு துக்கம் வராது அப்படிங்குற கருத்து இங்கே நன்றாக உபதேசிக்கப்படுகிறது இன்பத்தை விரும்பாமல் துன்பத்தையும் இயல்பு என்று கருதி பொருள்படுத்தாமல் இருக்கும் பெரியோரை துன்பம் எவ்வாறு வருத்த முடியும் முடியாது என்பதுதான் பதில் கருத்து விருப்பு வெறுப்பே துன்பத்துக்கு காரணம் இரண்டும் இல்லை விருப்பு வெறுப்பே துன்பத்துக்கு காரணம் அந்த விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்ல துன்பம் உருதல் இரன் அப்படின்னு சொன்னார் விதுர நீதியிலிருந்து ஒரு ஸ்லோகம் மேற்கோளா பார்க்கிறோம் நித்யோ தர்ம சுக துக்கேத்வ நித்யே நித்யோ ஜீவோ தாத்துரஸ்யத்வ நித்ய தியா நித்தியம் பிரதிதிஷ்டுவே சோஷியத்துவம் தோஷ பரோஹி லாப தர்மம் நிலையானது இன்பத் துன்பங்கள் நிலையில்லாதது உயிர் நிலையானது அதனை தரிக்கின்ற உடல் நிலையற்றது நிலையற்றவற்றை விட்டுவிட்டு நிலையானதில் நிலைத்திருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாயாக ஆகையினால திருப்தியோட இருக்கிறது தான் வாழ்க்கையில புத்திசாலித்தனமான ஒரு லாபகரமான செயலாகும் என்பது கருத்து இதுதான் இந்த வித நீதியோட ஸ்லோகத்தோட அர்த்தம் இனி பதவுரை பார்க்கலாம் இன்பம் இன்பத்தை உழையான் விரும்பி நாடமாட்டான் இடும்பை துன்பத்தை இயல்பென்பான் உடல் வாழ்க்கையின் இயல்பென்று உணர்ந்திருப்பான் துன்பம் உறுதல் இளன் அவ்வாறு அறிந்து உணர்ந்திருப்பதால் அவனது உள்ளம் எத்தகைய துன்பத்தினாலும் ஆழ்ந்து தாக்கப்படும் அற்றவனாக இருப்பான் பொழிப்புரை இன்பத்தை விரும்பி நாடமாட்டான் துன்பத்தை உடல் வாழ்க்கையின் இயல்பென்று உணர்ந்திருப்பான் அவ்வாறு அறிந்து உணர்ந்திருப்பதால் அவனது உள்ளம் எத்தகைய துன்பத்தினாலும் ஆழ்ந்து தாக்கப்படும் தன்மை அற்றவனாக இருப்பான் இன்பத்தை நாடுவதும் இல்லை துன்பத்தை வெறுப்பதும் இல்லை அதுவே துன்பம் இல்லாத துன்பமில்லாத வாழ்க்கைக்கு காரணம் என்பதுதான் இன்பம் இடும்பை இளன் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்